ஸ்லோகம் ஐம்பத்தி ஒண்ணு படிக்கலாம் இந்த ஐம்பத்தி ஒன்னாவது ஸ்லோகத்துல இந்த அதயேவ தீயத்வம் இருக்கு அதுல த்வி தீயத்துவம் சேர்த்துக்கணும் அந்த வி என்ன வந்து வி த்வி கூட தீனு ஒரு வார்த்தையை எழுத்த சேர்த்துக்கணும் அதயவ தீ தீயத்துவம்வி தீயத்துவம்னு வரணும் அதுல அந்த த்விக்கு அடுத்து ஒரு தீ என்ன அந்த வி என்னாவை வீ மாத்திரணும் த்வி தீயத்துவம் அீயூவன் நோக்கே சைத் ஜீவிதம் லிங்கிய பிதக் அது எவ்விதம் சூன்ய வண்ணகி கண்ணியதேம் நலோகே சைத்ரத சத்யோஹோம் ஜீவிதம் லிக்கியதே பிரதக் இந்த ஸ்லோகத்தில் பிரம்மன்னு ஒன்று இருக்கு பிரம்மனிடம் சக்தியாக மாயை இருக்குன்னு சொன்ன உடனே அப்போ ரெண்டு வந்துருச்சுல அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும் துவைதம் வந்து விட்டதே ஏன்னா அங்கே ஏகம் ஏவம் அத்விதியு சொல்லியிருக்கோம் அப்போ இரண்டு இருக்கு அப்படிங்கிற கருத்து சந்தேகம் வரலாம் இதுக்கு முன்னாடி சொன்ன கருத்தெல்லாம் வச்சு பார்த்தா பிரம்மன் ஒன்று இருக்கு மாயைன்னு ஒன்று இருக்கு அதாவது பிரம்மனுடைய சக்தியாக மாயைன்னு ஒன்று இருக்குன்னு பார்த்தோம் அப்படி ஆராய்ச்சி செய்தால் துவைதம் வந்துவிடும்னால் இல்லை அத்வைதம்தான் அங்கேயும் ஒருமை தான் ஒன்று தான் இருக்கிறது இரண்டு அற்றது அப்படிங்கிறத இங்கே விளக்கிறார் காரணம் என்னன்னு சொன்னால் முதல்ல சத்துமல்ல அசத்துமல்ல மித்தியான்னு பார்த்தோம் மாயைய எப்பயுமே இந்த பொய்யான ஒன்றை இருப்பது போல் தெரிவதை பொய்யாக தெரிவதை அக்கௌண்ட்டில் சேர்த்துக்கிற மாட்டோம் கணக்கில் சேர்த்துக்கிற பழக்கமே இல்லை இப்போது ஒரு பெரிய கடை இருக்குது ஜவுளி கடைக்கு போகிறோம் பார்த்திங்கன்னா சில கடை கடை சின்ன கடையாக இருக்கும் அந்த சைடில் ஒரு பெரிய கண்ணாடி போட்டிருப்பாங்க ஃபுல்லாக ஃபுல் பேஜ் அந்த ஒரு சைடு பூரா கண்ணாடி போட்டிருப்போம் இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்டாலும் உள்ளே நிற்கிறது மாதிரி தெரியும் இங்கே இருக்காதுல அங்கே ரிப்பீட்டாக தெரியும் அத்தனை பேர்னு கணக் பண்ணுமோ கணக்கு பண்ணி எடுத்துக்கிடுவோமா நம்ம என்னோமா அவங்களையும் சேர்த்து கணக்கில் தெரிஞ்சாலும் அந்த கணக்கில் சேர்க்க மாட்டோம் தெரியுது ஆனால் கணக்கில் நாம் சேர்த்துக்கிறவே மாட்டோம் பொய்யா இருக்கிறது என்னையும் கணக்கில் சேர்த்துக்கிற பழக்கம் இல்லை இந்த சக்தி என்பது உண்மையில் இல்லை ஒன்றை சார்ந்து இருப்பதால் அதை கணக்கில்லாம் எடுத்துக்கொள்வது இல்லை அப்படிங்கிறார் இந்த இதுக்கும் ஒரு உதாரணம் சொல்லியிருக்கார் அதாவது எப்பயுமே கண்ணாடி வீட்டில் கூட போய் உட்காந்துருக்கோம் நாலு பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க திடீர்னு அம்மா வர்றாங்க கண்ணாடியில் ஒரு நாலு பேர் தெரியுது இங்கே ஒரு நாலு எட்டு பேருக்கா சமைப்பாங்க அந்த நாலு கண்ணாடியில் இருந்தாலும் கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை அப்படி தோற்றமாக வந்து போகக்கூடிய ஒரு பொய்யான ஒன்றை கணக்கில் எடுத்துக்கொள்வது இல்லை நம்ம தான் என்ன பண்ணால் பொய்யெல்லாம் உண்மையை நினச்சிக்கிட்டு இருக்கோம் மற்ற பொய்யெல்லாம் உண்மையை நினச்சி கக்கௌண்டில் சேர்த்துக்கிட்டு இருக்கோம் உண்மையிலே பார்த்தா அது இல்லவே இல்லை அதாவது ஒரு பெரிய ஒரு முதலாளி இருந்தாராம் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு டெய்லி ஒரு ரூம் அவர் மேக்கப் போடுறக்கு ஒரு ரூம் வச்சுருப்பாரான் உள்ளே போய் நல்லா உடம்பெலாம் ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஆவிஷ் போகிறான் ஒரு நாய் வளர்த்திருக்காரு ரொம்ப அருமையான நாய் அந்த நாயை மட்டும் அந்த ரூம்க்குள்ள கூட்டிட்டு போக மாட்டேன் எல்லா இடத்துக்கும் வரும் அந்த ரூம்குள்ள போகும்போது கதவை போட்டிடுவார் திருப்பி வெளியே வரும்போது கதவை போட்டிட்டு போயிடுவார் இதுக்கு ஒரே சந்தேகம் என்னடா இது எல்லா இடத்தும் கூட்டு போறாரு இங்க மட்டும் நம்மளை கூப்பிட்டு போலன்னு இது நாய் வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்கணும் ஒரு என்ன பண்ணுச்சா இவர் கூட்டாவும் போயிட்டார் மறந்து வேகமா இப்ப வந்து பார்த்தா நாய் உடம்பு பரம் காயம் உடம்பு புறம் காயமா இருக்கு என்னன்னு பார்த்தா அங்கே ஒரு கண்ணாடி ரூமு இவர் அழகாக ட்ரெஸ் பண்ணி மேக்கப்பெல்லாம் பண்ணி சரி பண்ணிவிட்டு அங்கேருந்து போவாராம் இந்த நாய் என்ன பண்ணு கண்ணாடியில் பார்த்தா நம்மளுக்கு பொய்யின்னு தெரியும் நாய்க்கு தெரியுமா அதுக்கு அதை என்ன பண்ணிட்டு பார்த்தோன்னு இந்த முதலாளி நம்மளை ஏமாற்றிட்டாரு தித்தனை நாய் வளர்த்திருக்காருன்னு சொல்லி பார்க்குற பக்கம்லாம் நாயாக தெரிஞ்சிருக்கு ஊரம் மோதிருக்கு அடித்து அடித்து கண்ணாடி எல்லாம் உடச்சு உடம்பு பூரம் காயமாக போச்சான் அப்போ அது பொய்யான ஒன்றை கணக்கில் எடுத்துக்கிட்டா அப்படி விரைதான் வருது என்ன சொல்கிறாரு மாயை சக்தி என்பது வந்து போகக்கூடிய ஒன்று உண்மையில் இல்லை அதை கணக்கில் நாம் எடுத்துக்கொள்வது இல்லை அது அக்கௌண்டை சேர்க்கறது இல்லை அது வந்து மித்தியாவாக இருப்பதால் எப்பொழுதுமே பிரம்மன் ஏகம் ஏவம் அத்விதீயம் இரண்டற்றதுங்கிறான் ஏற்கனவே சாந்தோக்கிய மந்திரத்தில் சூன்யவாதி என்ன சொன்னான் இல்லாமல் என்பதும் ஏகம் ஏவம் அத்ய தான் சூன்யம்ங்கிறது தான் ஏகம் ஏவ அத்விதீயம் சொல்லி வார்த்தை சொன்னான் நீ எப்படி இல்லாதது ஒன்று என்று சொன்னையோ அப்படி இருப்பது ஒன்றாகத்தான் இருக்கிறது இரண்டதாக இல்லை அப்படிங்கிறார் ஒரு மனிதனையும் அவனுடைய சக்தியையும் நாம் என்றுமே தனியாக பிரித்து பார்க்கும் இல்லை நான் தனி என்னுடைய தனி என்னைக்கா பார்ப்போமா அதன் கால் வேற அதன் கால் இருக்க சக்தி வேறன்னு பார்க்க முடியுமா கை வேற கையில் இருக்க சக்தின்னு பார்க்க முடியுமா பார்க்கவே முடியாது அது மாதிரி பிரம்மன் வேறு பிரம்மனிடம் சக்தி வேறு பார்க்க முடியாது அதனாலதான் சிவன் கூட அர்த்தநாரீஸ்வரர் வந்தார் பிரிச்சு பார்த்ததுனால பிரம்மனியும் சக்தி பிரிக்க முடியாது ஒன்றுதான் அது ஏகம் அப்படிங்கிறார் சக்தி வந்து போவது பிரம்மன் ஆதாரமாக இருப்பது எப்பயுமே எது இல்லாமல் இருந்து வந்து இருந்து திருப்பி போகிறதோ அது உண்மையில் இல்லை அதற்கு பேரு மித்தியான்னு பேரு நம்ம குழந்தையா இருக்கிறோம் ஒன்றுமே இல்லை ஒரு சக்தியுமே இல்லை திருப்பி சக்தி வருது பிறகு என்ன ஒன்று கொஞ்சமாக குறையுது பிறகு இல்லாமல் போயிருது எது இல்லாமல் இருந்து புதிதாக வந்து பிறகு இருந்து பிறகு இல்லாமல் போய்கிறதோ அது இருப்பதாக சொல்வதில்லை இந்த உடம்பு இல்லாமல் இருந்துச்சு வந்திருக்கு இருக்குது பிறகு இல்லாமல் போயிரு அந்த உடம்பை நம்ம சத்தியம் சொல்கிறது இல்லை ஆத்மாவை சத்தியம் சொல்கிறோம் ஏன்னா இவ் வந் திருப்பி இல்லாமல் போயிருது நம்ம மட்டும் இல்ல இந்த உலகத்தில் எத்தனை கோடி ஜீவராசிகள் தோன்றுனாலும் அதெல்லாம் அந்த உடம்பு வந்ததில்லை பிறகு உடம்பு அழிஞ்சு போயிடும் அதற்கு பேர் மித்தியான்னு அக்கவுண்ட்லேயே சேர்த்துக்கிறது இல்லை பேர் மித்தியா அதனால பிரம்மன் ஏகம் ஏவம் அத்விதீயம் கிரிக்கெட் வீரர் ரெண்டு கூட இருந்தார் அவர் வேற அவர் சக்தி வேறேன்னு சொல்ல முடியுமா சரி எவ்வளவு பாராட்டணும் எவ்வளவு இப்போ அந்த சக்தி இருக்கா அவற்ற இப்போ விளையாண்டா ஜெயிச்சிருவாரா பிரிக்க முடியாது சக்தியையும் ஒரு தனி மனிதனையும் பிரிக்க முடியாது அது ஏகம் அது பிரம்மன் சக்தியோடு இருந்தாலும் கூட அது ஒன்று தான் அது ஏகமாக ஏவமாக அத்விதீயமாக இரண்டற்றதாக இருக்கிறது சின்ன வயசில் இந்த முதல குரங்கு கதையெல்லாம் படிச்சிருக்கீங்களா ஒரு குரங்கு வந்து இந்த நாவல் பழத்தை பிடுங்கி பிடுங்கி ஒரு குளத்து மேலே மரத்து மேலே உக்காந்து போட்டுக்கிட்டே இருக்குமா இந்த முதல்ல சாப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்கு அதுக்கு என்னாச்சு இந்த நாவல் பழமே உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்குது இதை டெய்லி சாப்பிட்ற குரங்கு இதான் என் ஹார்ட் எப்படி இருக்கும் சின்ன வயசில் ஒரு கதை படிப்பான் இதை ஏமாற்றி அந்த பக்கம் உனக்கு நிறையா இருக்குது நான் தர்றேன்னு சொல்லி ஏமாற்றி கூப்பிட்டு போகும் போகும்போது சொல்லலாம் நான் போகிறது உங்க ஹார்ட்டை சாப்பிட்றது தேன்னு உடனே குரங்கு என்ன சார் முதலே சொல்லியிருக்க கூடாதா நாங்கள் வச்சுட்டு வந்துட்டே அப்படி சொல்லும் கட்டு கேட்டிருக்க மாதிரி அது மாதிரி நான் சக்தியை வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்ல முடியுமே நடக்கிற சக்தியை வச்சுட்டு நான் இங்கே வந்துட்டேன்னு சொல்ல முடியுமா பிரிக்க முடியாது ஆகவே பிரம்மன் சக்தியோடு இருந்தாலும் கூட அது ஏகம் ஏவம் அத்விம் சுருக்கமான கருத்து இங்கே என்ன கருத்துன்னா சக்தின்னு ஒன்று இருக்குது இருந்தாலும் கூட பிரம்மன் ஒன்றாக மட்டுமே இருக்கிறது அது இருமையாக சொல்ல முடியாது நம்மளால் அத்வைதத்துவம் பேசிக்கிட்டு இருக்கோம் சாந்தோக்கிய மந்திரத்தை குழந்தைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதனால தான் இவ்வளோ விசாரமெல்லாம் வருது ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்திடலாம் அதையேவ விதீயத்துவம் அதையேன்னா ஆகவே தான் விதீயத்துவம் இரண்டாவது தத்துவம் இருக்கிறது என்பதை பிரம்மனுக்கு வேறாகனு சேர்த்துக்கிறேன் பிரம்மனுக்கு வேறாக இரண்டாவது ஒரு தத்துவம் இருக்கிறது என்பதை இதுவரைக்கும் சொன்ன விசாரத்தின்படி ஆகவே தான் பிரம்மனுக்கு வேறாக இரண்டாவது ஒரு தத்துவம் இருக்கிறது என்பதை சூன்ய வண்ணகி கன்யதே அந்த பிரிச்சம் சொன்னா சூன்யவத்து நகி கன்யதே நகி கன்யதேன்னா கணக்கில் எடுத்துக்கொள்வது இல்லை அதை இரண்டாவது ஒரு தத்துவமாக கணக்கில் நாம் எடுத்துக்கொள்வது இல்லை சூன்யவத்து அதுக்கு முதல் வார்த்தை இரண்டாவது சூன்யம் என்று நீ சொல்லுவது போல ஏன்னா நம்ம முதலிருந்து படிச்சிருந்தாத்த இதெல்லாம் புரியும் சாந்தோக்கிய மந்திரத்தில் அவன் என்ன சொல்றான் சூன்யமும் ஏகம் ஏக மத்திய விதையும் ஒரே சூன்யம் தான் இருக்குங்கிறான் இல்லாமல் இருந்தது நீ எப்படி சூன்யம் ஒன்றுன்னு சொன்னியோ அது மாதிரி பிரம்மனும் ஒன்று தான் சக்தி வேறு பிரம்மன் வேறு கிடையாது இதில் அடுத்த வார்த்தை ந லோகே சைத்ர தியோகோ ஜீவிதம் லிக்கியதே பிரதக் இதில் லோகே இந்த ஞாபகம் லோகே லோகேனா இவ்வுலகத்தில் சைத்ர சைத்ரன்னா சைத்ரன் என்ற பெயரை உடையவனும் சக்தியோகோ தத் சக்தியோகோ சைத்ர தத் சக்தியோகோன்ற தத்னா அவனுடைய சக்தி யோகோ சக்தியானது அதாவது சைத்ரன் என்பவனும் என்ற பெயரை உடையவனும் அவனுடைய சக்தி ஆகிய இரண்டும் இவ்வுலகத்தில் சைத்ரன் என்ற பெயரை உடையவனும் அவனுடைய சக்தி ஆகிய இரண்டும் ஜீதம் ஜீவிதம்னா தனித்தனியாக இருக்கிறது என்று கடைசி வார்த்தை லிக்கியதே பிரிதக்குன்ற பிரிதக்குன்னா வேறு வேறாக அந்த லிக்கியதையோட முதல் வார்த்தை நாவ சேர்த்துனா லிக்கியதே எழுத வேறு வேறாக சொல்ல அதாவது ஒரு பேருடைய ஒருத்தர் இருக்கான் அவை வேற சைத்ரன் ஒரு பேர் அவனுடைய சக்தி ஒன்று இருக்குது அவன் சைத்ரன் பேருடைய ஒரு ஆள் அவன் இருக்க சக்தி வேறு இன்னொரு ஆள்னு சொல்லி இந்த உலகத்தில் நம்ம என்னைக்காவது சொல்லுவோமா அப்படி சொல்ல மாட்டோம் அப்படி எழுத மாட்டோம் தனித்தனியால் கிடையாது இரண்டும் ஒன்று தான் அதுபோல பிரம்மனும் பிரம்மனிடம் இருக்கின்ற சக்தி இருந்தாலும் கூட இரண்டும் ஒன்று தான் ஏகம் ஏவம் அத்விதீயம் கருத்து இந்த ஸ்லோகத்தில் நிலைநாட்டப்படுகிறது உடனே நான் என்ன சொல்றோம் அடுத்த ஸ்லோகத்தில் சக்தியில நீயே சொல்லலாம் நான் சக்தினால ஒரு மனுஷனுக்கு முன்னேற்றமே வருது அப்படி இருக்கும்போது நான் வேற என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அந்த முன்னேற்றத்தை வச்சு ஒருத்தனுக்கு சக்தி இருந்தால் முன்னேறுது இன்னொருத்தன் சக்தி இல்லாட்டி முன்னேற்றதில்லை அப்போ சக்தி தனியாக ஒரு இதாக பொருளாக இருக்கிறதுனால தான் இந்த முன்னேற்றம்ங்கிறது ஏற்படுது அதனால சக்தி வேற ஆள் வேற பிரம்மன் வேறு பிரம்மனுடைய சக்தி வேறுன்னு சொல்லி அடுத்ததில் சொல்றான் அதற்கு விளக்கம் அடுத்த சுலோகத்தில் சொல்ற சுலோகம் ஐம்பத்தி படிக்கலாம் இதுலையும் ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கு இந்த ஐம்பத்தி ரெண்டாவது ஸ்லோகத்துல கடைசி வார்த்தை முதல் வரியில தத்த புத்திக்ருத்து அந்த பூ எடுத்துட்டு ரெண்டாவது கிம் தூ தத்காயிருக்கு பார்த்தீங்களா தத் காரியம் அது தற்காய அப்படிங்கிறது தற்காரியம் பார்த்துங்க திருத்தம் முடிஞ்சா புரிச்சுங்க படிக்கும்போது கரெக்டா படிச்சுக்கிட்டா படிக்கலாம் ஷியதிதம் வர்த்ததே தத் விற்கிரு சக்தி கிம் தூ தாரியம் யுத்த கிருஷ்யாதிகம் ததாம் இங்க பூர்வபக்ஷி நம்மளுக்கு எதிரான கருத்து சொல்ற என்ன சொல்றான்னா ஒருத்தனுக்கு சக்தி அதிகமாக இருந்தா வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்கு சக்தி இல்லைன்னா வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை அப்போ சக்தி வேறு அவன் வேறு அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான் சக்தி வேறு அவன் வேறு நம்ம என்ன சொல்கிறோம் ஒருவனுடைய முன்னேற்றத்திற்கு காரணம் சக்தி அல்ல இது ஆச்சரியமாக இருக்கும் இது எப்படி சொல்கிறோம் சக்தி அல்லன்ட்டு சக்தியினுடைய வெளிப்பாடு சக்தி எல்லாத்தையும் இருக்கான் சக்தியினுடைய வெளிப்பாட்டினாலுமே முன்னேற்றம் இருக்கு வெளிப்படலைன்னா முன்னேற்றம் இல்லைன்னு சொல்கிறோம் இதற்கு உதாரணமாக இந்த சுலோகத்திலேயே போர்கள் விவசாயம் பண்ணுறோம் இதிலெல்லாம் அந்த சக்தியை வெளிப்படுத்துகிறா முன்னேற்றம் இருக்கும் வெளிப்படுத்தலாம் முன்னேற்றம் இருக்காதுன்னு உதாரணமாக சொல்கிறார் விளக்கத்தை பார்க்கலாம் வித்யாரண்யர் கொஞ்சம் சுத்தி வளர்ச்சி பதில் சொல்றது கடினமாக எளிமையான பதிலும் இருக்குது நம்ம ஏற்கனவே பார்த்த கருத்து தான் சக்தியை வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து தனியாக பிரித்து என்றைக்கும் பார்க்க முடியாது இது பொதுவாக இயல்பாக தெரிஞ்ச விஷயம்தான் சக்தி தனியாவே இல்லை வேர்கனையே சொன்னா உதாரணம் காலுங்கிறது வேற காலைல நடக்கிற சக்தி வேறேன்னு தனியா கிடையவே கிடையாது காலை சார்ந்துதான் சக்தி இருக்கும் ஒருத்தருக்கு பேசுற சக்தி இருக்கு நாக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது நாக்கே இல்லைன்னு பேசவே முடியாது அவனுக்கு நாக்கை சார்ந்து பேசுற சக்தி இருக்கும் சக்தி என்பது சார்ந்துதான் இருக்கும் தனியா இருக்கவே முடியாது இது பொதுவான கருத்து தனியா வந்து நாம அப்படி இருஞ்சுன்னு சொன்னா சக்தி வேற நான் வேறேன்னு சொன்னா அந்த குர கதை சொன்ன மாதிரி தனியா எடுத்து வச்சுட்டு வந்துடலாம் இப்போ நான் இருக்கேன் எனக்கு வந்து இங்கே நான் எழுதணும் நான் ரூம்லேருந்து பேனாவை மறந்து வச்சிட்டு வந்தேன்னு சொல்லலாம் எனக்கு எழுதுகிற சக்தி இல்லை நான் மறந்து வச்சுட்டேன்னு சொல்ல முடியுமா உங்ககிட்ட இல்லை நான் இந்த புஸ்தகத்தில் பாடம் நடத்துகிறேன் இந்த புஸ்தகம் சார்ந்த பஞ்சதி புஸ்தகத்தை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் அதனால் பாடம் நடத்த முடியலன்னு சொல்லலாம் இல்லை உட்காந்துட்டு எனக்கு பேசுகிற சக்தி இல்லைன்னு சொல்ல முடியாது மறந்து வச்சிட்டேன்னு சொல்ல முடியுமா சக்தியை மறந்து விட்டாலும் தனியாக இருந்தால் மறந்து வச்சுட்டு வர முடியும் அப்படி என்றைக்குமே தனியாக பிரிக்கவே முடியாது அந்த சக்தி பிரிக்கவே முடியும் பொதுவான பதிவு அதனால் சக்தி வேறு நாம் வேற இல்லை இங்கே என்ன சொல்கிறான்னு சொன்னால் பொதுவாக ஒருத்தனுடைய சொல்கிறான் முன்னேற்றமே சக்தினால்தான் வருதுங்கிறான் இல்லை அதில் இல்லை அப்படிங்கிறார் இப்போ சினிமாவிலேயே பார்ப்போம் ஒரு வில்லன் இருப்பார் ஹீரோ இருப்பார் பயங்கர பலசாலியாக இருப்பார் அவருடைய சக்தி அழிக்கணும்னு என்ன பண்ணுறாங்க அவரவே அழிச்சிருவாங்க அவரை கொஞ்சம் விட்டு வச்சான்னு கூட வச்சுக்கோங்க என்ன பண்ணுவார் சில இடம் பார்க்கலாம் சில படங்களில் பார்க்குற ஹீரோ ரொம்ப வடித்து சாகிற மாதிரி ஒன்றும் ஒன்றுக்குமே பிரயோஜனம்லாம் போட்டுருவாங்க கால் கூட உடைஞ்சு போயிடும் திருப்பி என்ன பண்ணுவார் இந்த இருக்கிற ஒரு சக்தியை பலவாக பெருசாக்கி திருப்பி அழிச்சிருவார் பார்க்குறோம்ல தனித்தனியாக இருந்துச்சுன்னா சக்தியை வெட்டுப்பட்டு ஒன்றும் வாக்கிடலாமே ஆக்க முடிகிறது இல்லை அப்படி ரெண்டு சேர்ந்துதான் இருக்கும் இது பொதுவான பதில் இப்போ என்ன சொல்கிறாருன்னா வித்யார சொல்கிறாரு மேலோட்டமாக பார்த்தா சக்தி வேறு அது வேறேன்னு தெரியுது இப்போ ஒரு செடி இருக்குது தண்ணி ஊற்றி வளர்க்குறோம் உரம்ங்கிறது அதுக்கு வளர்க்குற சக்தி உரம் வேற செடி வேறு ஆனால் உரத்தை பார்த்தா வளருது இல்லை அது மாதிரி நம்ம சொல்லலாமான்னா இதை அப்படி சொல்ல முடியாது ஏன்னு சொன்னால் ஒருவனுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் சக்தியை வைத்து அல்ல அவன் தான் சொல்கிறான் ஒருத்தன் சக்தி கூட இருந்தால் முன்னேறான் சக்தி கூட இல்லாட்டி முன்னேற மாட்டேறான்னா அது கிடையவே கிடையாதுங்கிறார் சக்தி நிறையா இருந்தால் கூட முன்னேற மாட்டான் சக்தியை எங்கே வெளிப்படுத்துகிறானோ அப்போத்தான் முன்னேறுவான்கிறார் இதில் ஒரு சூக்ஷமான விஷயம் இருக்கு விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்கிறார் ஒரு புழு இருக்குது புழுவை கையில் நசுக்கினா நசிங்கிறோம் அந்த புழுவுக்கு மோட்சத்தை அடையிற சக்தி இருக்காங்கள அது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி வந்துடுமா ஸோ ஒரு இடத்துல சொல்கிறார் நீ மனசில் நினச்சி இந்த மலர் சுக்குநூற உடையன்னு நினச்சின்னா அந்த மனசில் அந்த சக்தியை உருவாக்க முடியுங்கிறார் எல்லாருடைய உள்ளத்துலேயும் எல்லார் மனிதர்களிலும் சக்தி புதைந்து கிடைக்கிறது வெளிப்படுத்துவதால் தான் வேறுபாடே ஒழிய சக்தியை வந்து தனியாக பிரித்து கிடையாது சக்தியை வெளிப்படுத்துறதுனால வேறுபாடு இருக்குது அந்த சக்தியினால வேறுபாடு ஒருத்தர் வெளிப்படுத்துகிறோம் ஒருத்தர் வெளிப்படுத்தலை ஒரு அப்பாவுக்கு ரெண்டு பிள்ளைங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி படிச்சுருட்டா குழந்தைங்க வச்சுக்கலாம் நல்லா படிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் ஒரே படிப்பு ஒரே திறமை ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துக்கிட்டே வர்றாங்க ரெண்டு பேருக்கு ஒரு பத்து லட்சம் கொடுக்குறாரு ஒருத்தர் பத்து லட்சம் எடுத்துட்டு பெருசாக உட்காந்துருக்காரு இன்னொருத்தர் பத்து லட்சம் பெருசாக முன்னேறாரு வாழ்க்கையில் இவர் வெளிப்படுத்துறாரு அவர் வெளிப்படுத்தலை எங்க வெளிப்படுத்துறது நம்ம முன்னேற்றத்தை வச்சு சொல்கிறான் முன்னேற்றம் ஒருத்தனுக்கு இருக்க ஒருத்தனுக்கு முன்னேற்றம் இல்லைன்னு சக்தி தானே காரணம் அப்போ சக்தி வேறு வேறேன்னு சொல்கிறான் முன்னேற்றத்துக்கு சக்திக்கும் காரணம் கிடையாது எங்கள் சக்தியை வெளிப்படுத்துகிறோமோ அங்கே தான் வந்து நம்ம பண்ண முடியும் இந்த ஆயக்குடியில் ராமகிருஷ்ணன் ஒருத்தருக்குன்றார் தெரியுமா ஒருத்தர் தெரியுமா நிறையா பேர் தெரியும் அவர் அவருக்கு வந்து கழுத்துக்கு கீழே ஒன்றுமே வேலை செய்யாது இந்த கழுத்துக்கு கீழே எந்த ஊருக்கும் ஃபங்க்ஷன் ஆகாது அவரை எல்லாம் தூக்கி உட்கார வச்சு இதுக்கு பேரில் இருக்குது எல்லாம் வேலை செய்யும் ஃபோனை வந்து கையில் கொடுப்பாங்க பேசுவார் அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா ஒரு பெரிய ஆசிரமத்தினுடைய தலைவர் அவர் அவ்வளவு அநாத குழந்தைகள் ஊனமுற்ற எடுத்து வளர்த்து பெரிய சேவை பண்ணிக்கிட்டு இருக்கார் அவர் செஞ்ச சேவையே உடல் உறுப்புகள் எல்லாம் இருக்கவங்களும் செய்ய முடியாது அப்போ இந்த தலையில் இருக்க வச்சுக்கிட்டு அவர் எவ்வளோ பெரிய சக்தியை உண்டாக்கியிருக்காரு இப்போ கூட ஒரு வாட்ஸ்அப்பில் பார்த்தா ஒரு பொண்ணு வந்து ஆக்சிடெண்ட்டில் கால் எடுத்துட்டாங்க எதில் இதில் போகும்போது நம்ம எவரெஸ்ட்டு சிகரத்துக்கு போகிறமோ ஒரு சின்ன ஒரு விபத்து அதில் கால் போயிருச்சு அந்த ஒடிஞ்ச காலை வச்சுக்கிட்டு அதில் பயிற்சி பண்ணி இவருஷம் தொற்றுச்சு காலு இல்லாமல் போலி காலை வச்சு அப்போ எல்லாருகிட்டையும் அந்த சக்தி புதைந்து அதை வெளிப்படுத்துவதால் தான் முன்னேற்றமே ஒளிய நாம வெளிப்படுத்துறதில்ல யாராலேயும் முடியுங்கிறார் வால்மீகி யாரு வால்மீகி பக்கா திருட ராமாயணம் சம்ஸ்கிருத சுலோகம் அவ்வளோ எழுதியிருக்கார் எப்படி எழுதுறாரு உள்ளே அந்த சக்தி இருந்திருக்குல்ல வெளிப்படுத்திட்டார் அவர் வெளிப்படுத்தாட்டே பண்ண முடியுமா பண்ண முடியாது இங்கே என்ன சொல்கிறார் உதாரணம் போரையும் விவசாயத்தையும் சொல்கிறாரு போரில் தான் நம்ம சக்தியை வெளிப்படுத்தி வெற்றியும் காண்போம் இதில் நம்ம பாரத நாட்டிலே ஒரு பெரிய இதில் ஒரு விஷயம் இருக்குது எப்படின்னீங்கன்னா நம்ம நாடு உலகத்திலேயே பெரிய நாடாக இருந்தது எல்லா வகையிலும் ஆற்றல் உள்ளதாக இருந்தது எப்போ வீழ்ச்சி அடைஞ்சு தெரியுமா நாம் சக்தியை வெளிப்படுத்தாதனால ஏன் வெளிப்படுத்தலைன்னா பௌத்த மதம் ஒரு சொல்கிற ஒருத்தர் சொன்னார் அசோக சாம்ராஜ்யத்தில் இந்தியா பூரம் பாரத தேசம் ஐம்பத்தாறு தேசம் அன்னைக்கு இருக்க ஆப்கானிஸ்தானும் இந்தியா தான் இப்போ அது காந்தாரா நாடு தான் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் நேபாள் எல்லாம் ஐம்பத்தாறு தேசத்துக்குள்ளே அடங்கும் பௌத்த மதத்தை பரப்புனார் போரே இல்லை எல்லாத்தையும் சமாதானம் சமாதம் நல்லதான்னு நம்ம நினைக்கிறோம் அப்படி இல்லை அதனால் போர் பயிற்சி பல நூற்றாண்டு காலமாக வெளிப்படுத்தலை அடுத்து அன்னியை ஈஸியாக வந்து போதுட்டான் சொல்லுவாங்க இப்படி ஒரு காரணம் சொல்லுவாங்க எப்பயுமே அந்த சக்தியை வெளிப்படுத்தினா தான் அதனுடைய தெரியும் வெளிப்படுத்துவதால் தான் முன்னேற்றமே ஒளிய வெளிப்படுத்தாதால் முன்னேற்றம் அல்லவே அல்ல அப்படிங்கிறார் அதனால் இங்கே என்ன சொல்கிறாரு சக்தி எல்லாருக்கும் இருக்குது முன்னேற்றத்தை வச்சு சக்தி வேறு ஒருத்தன் பெருசாக முன்னேறி இருக்கியா ஒருத்தன் பெருசாக முன்னேறலேன்னு சொல்ல முடியாது அதுக்கு காரணம் வெளிப்படுவது விவேகானந்தர் புழுவையும் கம் கம்பேர் பண்ணுறார் புழுவும் மோட்சத்தை அடையும்ங்கிறார் அப்போ சக்தி இருக்குல்ல உள்ள ஒரு லேசாக நசிங்கிறோம் சாதாரண அந்த அரசை விதை பார்ப்போம் பேப்ப விதை அந்த சின்ன இடுக்கில் இருந்திருக்கும் அந்த விதையில் வரக்கூடிய அந்த இதற்கு பார்த்திங்களா அந்த முளை இருக்குது பாருங்கள் அந்த செடி லேச பிடிங்க கையில் நசுக்கினீங்கன்னா அது நசுங்கிற நசுக்கிற மாதிரி இல்லைங்களா கையில் நசுக்குன்னா அப்படியே ஒன்றுமில்லாமிக்கிறான் அது அப்படியே விட்டீங்கன்னா என்ன பண்ணுது அந்த கட்டடத்தை பிழக்குது அந்த வேற இடத்த நீங்கள் கையில் நசுக்கி போட்டுடலாம் வேற இடத்துக்கு கையில் நசுக்கி போட்டுடலாம் எப்படி கட்டடத்தை பிளக்குன்னு ஆச்சரியமாக இருக்கு ஒரு சாதாரண அந்த குச்சியை வச்சு நீ இடிக்க முடியுமா கட்டடத்தை ஆனால் பிளக்குது அப்ப சக்தி இருக்கு வெளிப்படாமல் இருக்கு வேறுபாடு எல்லாம் வெளிப்படுவதால் தான் ஒழிய சக்தியினால் வேறுபாடே இல்லைங்கிறார் அப்போ இது என்ன ஒரு கருத்து நம்ம மறைமுகம் எல்லாருக்கும் ஒரே சக்தி இருக்கு நம்ம வெளிப்படுத்தலை அதுதான் உண்மை அதனால் அங்கே என்ன சொல்றாரு அது ஏகம் ஏகம் அத்விதீயம் சக்தியினுடைய காரணத்தினால்தான் ஒரு ஜீவனுக்கு முன்னேற்றமோ முன்னேற்றமின்மையோ ஏற்படுவதால் சக்தி வேறாக இருக்கிறது என்று பூர்வபக்ஷி சொல்கிறான் எதிராளி சொல்கிறான் இல்லை சக்தி வேறுபடவில்லை சக்தியினுடைய வெளிப்பாடு தான் வேறுபடுகிறது இவன் வெளிப்படுத்துகிறான் அவன் வெளிப்படுத்தவில்லை ஆதலால் சக்தி வேறு பிரம்மன் வேறு இல்லை என்பது இந்த சுலோகத்தினுடைய கருத்து சுலோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம் சுலோகம் ஐம்பத்தி சக்தி ஆதிக்கியே ஜீவிதம் சக்தி ஆதிக்கியே சக்தியின் மேன்மையினால் ஜீவிதம் ஜீவிதமானது சேத் வர்த்ததே சேத் வர்த்ததே வர்த்ததே சேத் வளர்கிறது என்று நீ சொன்னால் வர்த்ததே சேத் சேத்ன சொன்னால் வர்த்ததே வளர்கிறது என்று சொன்னால் தற்ற இந்த விஷயத்தில் முன்னேற்றத்திற்காரணம் முன்னேற்றத்தை செய்வது ரெண்டாவது வரி ந சக்தி சக்தி அல்ல ஒரு சக்தியினுடைய மேன்மையினால் ஜீவிதமானது வளர்கிறது என்று நீ சொன்னால் இந்த விஷயத்தில் முன்னேற்றத்திற்கான காரணம் சக்தி அல்ல அப்படிங்கிறார் கித்து ஆக ஆனால் தற்கம் தத்துன அந்த சக்தியின் காரியம் வெளிப்பாடு வெளிப்பாடான யுத்த கிருஷ்யாதிகம் ததா யுத்தம் விவசாயம் முதலியவை யதா ததா அவ்விதமே யுத்தம் விவசாயம் முதலியவை யதாங்கிறத சேர்த்து எவ்விதமோ ததா அவ்விதம் கடைசி வார்த்தை அவ்விதமே இங்கேயும் அவ்விதம்தான் எப்படி ஒரு யுத்தம் வந்தால் சக்தியை வெளிப்படுத்தினாத்தே அந்த வெற்றியோ தோல்வியோ கிடைக்க வெளிப்படுத்தாமல் சும்மா இருந்தால் கிடைக்காது சக்தி இருந்தாலும் விவசாயம் அப்படித்தேன் ரெண்டு உதாரணம் சொல் அது போன்ற அப்படிங்கிறார் அதனால ஒரு இவன் என்ன சொல்கிறான் சக்தி வேறு பிரம்மன் வேறு அது ரெண்டு இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க இல்லை சக்தியினாலதே முன்னேற்றம் இருக்குது அதனால் சக்தி வேற ஜீவன் வேற ஒருத்தன் வந்து முன்னேற்றம் இல்லாமல் இருக்கான் ஒருத்தன் முன்னேற்றத்தோடு இருக்கான்னு சொன்னான் இல்லை அதற்கு முன்னேற்றத்திற்கு காரணம் சக்தி அல்ல சக்தியினுடைய வெளிப்பாடுங்கிறார் போர் விவசாயம்லாம் பார்க்குறாங்க சக்தி வெளிப்பட்டால் முன்னேற்றம் இருக்குது வெளிப்படையில முன்னேற்றம் இல்லை இதில் நாம் வாழ்க்கையில் நம்மளுக்கு ஒரு தத்துவம் மறைவுமாக சொல்லப்பட்டிருக்கு எல்லாத்தையும் சக்தி இருக்குது ஒரே மாதிரி இருக்குது நம்மளுக்கு தெரியும் யாராலையும் கொண்டு வர முடியுங்கிறது பெரிய ஆச்சரியம் சில பேருக்கு இந்த ஜென்மத்தில் முடியாமல் இருக்கலாம் இதனுடைய முயற்சி அடுத்த ஜென்மத்தில் கூட வரலாம் ஆனால் உள்ளுக்குள்ளே அது புதைந்து கிடக்கு புழு வந்து இந்த ஜென்மத்தில் மோக்ஷம் அடையாது ஆனால் டெவலப் ஆகி டெவலப் ஆகி அடுத்த ஒரு ஜ அப்படியே வந்து முன்னேற்ற அடை உள்ளுக்குள்ள எல்லாருக்கும் அந்த சக்தி புதைந்து கிடைக்கிறதுங்கிறார் இந்த அணுகுண்டு பார்த்துருக்கீங்களா அணுகுண்டு எப்படி தயார் பண்ணுறாங்க அணு வந்து எல்லாத்துக்கும் கடைசி அணு வரைக்கும் பிரிச்சிடணும் அணுவை உடச்சா அதுக்குள்ளே ஒரு பெரிய சக்தி வெளிப்பார் அணுவை துளைத்து ஏழு கடலை புரட்டிங்கிறார் பல்லு ஒவ்வொரு அணுவுக்குள்ளேயும் எவ்வளோ பெரிய சக்தி இருக்கே அவ்வளோ அணுவை துளைத்து ஏழு கடலை புரட்டிங்கிறார் அணுகுண்டே அதான ஒரு ஆட்டம் ஒரு அணுவை தொலைக்கிறோம் அது இன்னொரு அணுவை தொலைக்கோ எப்படி தொலைச்சு அதனுடைய சக்தி வெளிப்படும் வெளிப்படும் அப்ப அந்த சக்திங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கு அது வெளிப்பட்டால் தான்ங்கிறது ஆகவே சக்தி வேறு பிரம்மன் வேறு அல்ல அப்படிங்கிறார் அடுத்து ஐம்பத்தி ஸ்லோகம் சர்வதா சக்தி மாத்ரஸ்யாத் शक्ति कार्यम तु नै वास्ते विधि यम संज्ञते कतम सर्वदा शक्ति मात्रस्य न प्रद कणनात्वचितं शक्ति कार्यम तु नै वास्ते विधि यम संज्ञते कतम இது ஒரு எளிமையான சுலோகம் தான் எப்பயுமே சக்திய தனியாக எண்ண முடியாது இதை ஏற்கனவே விளக்கம் பார்த்துருக்கோம் இங்க என்ன சொல்றாருன்னா ஏகம் ஏவம் அத்விதீயம் அந்த சத்பிரமன் சொன்னான் அது ஒன்றாக மட்டும் இருக்கிறது இரண்டற்றதாக இருக்கு அது எப்ப சொன்னம் சிருஷ்டிக்கு முன்பு காரியமே வல்ல சக்தியே வெளிப்படலை வெளிப்படாததுக்கு முன்னாடி உள்ள சத்பிரமன் வந்து இரண்டுன்னு எப்படி சொல்ல முடியும் அது ஒன்றாகத்தான் இருக்கிறது காரியம் வந்தாலுமே அது இருமையு சொல்கிறது இல்லை அது ஏகம்ங்கிற நிரூபிக்கிற நம்ம இங்கே சிருஷ்டிக்கு முன் சத்துன்னு சொல்லும் பொழுது சக்தி வெளிப்படாத பிரம்மனாக இருக்கும் பொழுது அதை நம்ம சொல்ல முடியாதுங்கிறார் அதாவது மாயை என்பது ஒரு சக்தி பிரம்மன் இடமுள்ள ஒரு சக்தின்னு முதல்ல சொன்னார் அது சத்தாகவும் இருக்க முடியாது அசத்தாகவும் இருக்க முடியாது இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லைன்னு சொல்ல முடியாது ஒரு அனிர்வச்சனீயமாக இருக்கிறதுன்னு சொன்னார் இருளாக இருக்குதுன்னு சொன்னார் அறியாமையாக இருக்கு அறிவு வந்தவொன்னே போயிடும் அதெல்லாம் பார்த்தார் பிறகு சக்தி வேறு பிரம்மன் வேறு அல்லன்னார் இவ என்ன சொன்னால் சக்தி வேறு பிரம்மன் வேறு வாழ்க்கையில் முன்னேற்றம் சக்தியை வச்சு தான் இருக்குதுன்னு சொன்னான் இல்லை சக்தியை வச்சு வேறுபாடு இல்லை அந்த சக்தி வெளிப்படுவதை வச்சுத்தான் முன்னேற்றம் இருக்குதுன்னு சொன்னார் இங்கே என்ன சொல்கிறாருன்னா இவென்னா சொல்கிறான் அப்போ பிரம்மன்னு ஒன்று இருக்குது சக்தியை விட்டு சக்தின் காரியம்னு ஒன்று இருக்குல்ல சக்தி வெளிப்பாடுன்னு ஒன்று இருக்குல்ல அதை வச்சு ரெண்டுன்னு சொல்லிடலாமே இருமைன்னு சொல்லிடலாமே துவை தான் வந்துரு சக்தி பிரம்மன் ஒன்று இருக்குது சக்தியினுடைய காரியம்னு ஒன்று இருக்குது சக்தி காரியம் தானே வந்திருக்கு அப்போ இது ரெண்டுன்னு சொல்லி இருமை சொல்லிடலாமே அப்படின்னு சொன்னால் பொதுவாக நாம் பார்த்த பதில் எளிமையான பதில் இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம் வித்யா அறிஞர் கொஞ்சம் அது வித்தியாசமாக சொல்கிறார் அதையும் பார்க்குறோம் நாம் பார்த்த பதில் என்னென்னா எப்பயுமே சக்தி தனியாக இருக்காதுங்கிறது தான் அது ஒரு காரியமாக வந்தாலும் கூட நகை காரியமாக வந்திருக்கு வந்திருந்தாலும் தங்கத்துக்கு வேற அந்த நகை இல்லவே இல்லை காரியமாக வந்தாலும் காரியம் வேற பொருள் வேறேன்னு சொல்கிறான் தங்கம் காரியமாகத்தான் வந்திருக்கு காரியங்கிறது வெளிப்பட்டாச்சு நகையாக உடனே நகை வேற தங்க வேறுன்னு சொல்ல முடியுமா இது பொதுவாக நம்ம சாதாரண பார்க்குறோம் எப்பொழுதுமே தங்கம் வந்து தனியாக நகை தனியாக இருந்ததில்லை பானை தனியாக மண்ணு தனியாக இருந்ததே இல்லை இது வேற அது வேற கிடையவே கிடையாது தனியாக பிரிச் சொல்ல முடியாது இது நம்ம பொதுவாக ஏற்கனவே பார்த்துருக்கோம் இங்கே என்ன சொல்கிறாருன்னா ஏற்கனவே நாம் பார்க்குறது சிருஷ்டிக்கு முன் உள்ள சத்து அப்படிங்கிறார் இதெல்லாம் வெளிப்படாததுக்கு முன் ஏகம் ஏகம் அத்விதன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் வெளிப்படாததுக்கு முன்பு வந்து அது ஒன்னாத்தையும் இருந்துச்சு அதை பத்தி நாம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு இன்னொரு கருத்து இருக்குது இல்லை எப்படின்னா சக்தியே மித்தியான்னு சொன்ன பிறகு சக்தியினுடைய வெளிப்பாடை எப்படி நீ சத்தியம் சொல்லுவ அங்க சக்தின்னு சொல்றதே ஒரு பொய்யா தனியா இல்லைன்னு சொல்றான் அப்புறம் அதனுடைய வெளிவந்தக்கூடிய பொருள்களையும் எப்படி நீ உண்மையுன்னு சொல்ல முடியும் அதுவும் பொய்யாத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம காரியமும் மித்தியா அப்படின்னு சொல்றோம் இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னா புரியும் ஆகாஷம் இருக்கு ஆகாசம் நம்மளுக்கு எப்படி தெரியுது பகல்ல நீல நிறமா தானே தெரியுது ஆகாசம் நல்லா புளூ கலர்ல தெரியுது அது உண்மையா பொய்யா ஆகாசத்துல தெரியற நீள நிறம் உண்மையா பொய்யா சயின்ஸ் படி பொய் தானே அது உண்மை கிடையாது சரி அதுவே பொய்யு அந்த நீல நிறத்தினுடைய வெளிப்பாடுதான் கடல்ல நீல நிறமா தெரியுது அதனுடைய கடல் எப்படி பகல்ல நீளமா தெரியுது ஆகாச நீளமா இருந்தது கடல் நீளமா தெரியும் ஆகாசம் கருப்பார்த்தா கடல் கருப்பார்த்தேன்னு தெரியும் அப்போ அதுவே பொய்யுங்கும் போது அதனுடைய வெளிப்பாட நான் கடலுடைய அநிலை நடத்தின எப்படி சத்தியம்னு சொல்வேன் சக்தியே பொய் சக்தியினுடைய காரியத்தை பொய் எப்படி நீ உண்மையுன்னு சொல்ல முடியுது ரொம்ப எளிமையான சுலோகம் சிம்பிளான கருத்து இதில் அதனால் என்ன சொல்கிறேன்னு அதையும் சக்தி பொய்ன்னு சொல்லும்போது சக்தியினுடைய காரியத்தையும் நீ உண்மையை எடுத்துக்கற முடியாது அதுவும் பொய்தான் அப்படிங்கிறாரு இங்கே சொல்கிற காரணம் காரியமே வல்ல ஏகம் ஏவம் அதாவது சதேவ சோன்யம் இதம் அக்கறை ஆசித்தினார் முன்புன்னார் நாம் விவாதம்லாம் எதை பேசிக்கிட்டு இருக்கோம் சிருஷ்டிக்கு முன்புன்னு பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கிற பொழுது எப்படி துவைதம் வரும் அத்வைதம்தான் வரும் அப்படிங்கிறார் இப்போ ஒரு சினிமா படம் ஹீரோ வந்து ஒரு சின்ன ஷூட்டிங்கெலாம் நடக்கும் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஏதோ சீராக ஒருத்தர் மர்டர் பண்ணுற மாதிரியெல்லாம் அடிக்கிற மாதிரியே காட்டும் மயக்கமாக விழுந்துருவார் இவன் ஒருத்தர் பார்க்குறான் சினிமா ஷூட்டிங் எடுக்கிறத பார்க்குறான் பார்த்துட்டு அதை பார்த்தோம் ஷூட்டிங்கு பொய்யன்னு தெரிஞ்சு போச்சு இதை பார்த்துட்டு இப்போ சினிமாவில் நேராக பார்க்குறான் அது உண்மை மாதிரி தெரியுது அதை உண்மையாக நினச்சா எப்படி இருக்கும் இதை பார்க்காட்டி சில பேர் குழந்தைங்களாம் பார்த்தா உண்மையினூட நினைக்கும் இதையும் பார்த்துட்டு அதையும் பார்த்தா எப்படி இருக்கும் இதுவே பொய்யே நேரடியாக பார்க்குறான் ஒரு நடிப்பு நடிப்ப ஒரு சினிமாவையும் முன்பு உள்ள பிரம்மத்தை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அது அத்வைதம் தான் பிரம்மன் மட்டுமே இருக்கிறது என்ற கருத்து இங்க சொல்லப்படுது எளிமையான சுலோகம் இதுல ஒரே ஒரு கருத்தை தான் சர்வதா சக்தி மாத்திரசிய சர்வதா எல்லா விதத்திலும் நீ எப்படித்தான் சொல்லி வந்தாலும் கூட ரெண்டு இருக்கு இருமை இருக்கு இருமை இருக்கு சொல்லி வந்தாலும் கூட சக்தி மாத்திரிய வெறும் சக்தியை மட்டும் காரியம் இல்லாத வெளிப்படாத சக்தியை மட்டும் கணனா நக்வைத் நக்வைத் தனியாக எப்பொழுதும் எண்ண முடியாது அதாவது எப்படி பார்த்தேனாலும் சரி சக்தியை மட்டும் நீ தனியாக கணக்கில் பிரம்மன்றும் தனியாக பிரிக்கவே முடியாது அது ஒன்று இது ஒன்று சொல்லவே முடியாது எப்பொழுதும் எண்ண முடியாது அப்படி இருக்கும் பொழுது சேத்துக்கணும் அப்படி இருக்கும் பொழுது சக்தி காரியம் ரெண்டாவது விரைவில் சக்தி காரியம் சக்தியினுடைய காரியமான இந்த உலகம் இந்த வெளிப்பாடு இந்த உலகம் சக்தியினுடைய வெளிப்பாடான இந்த உலகமோ அல்லது இந்த பிரபஞ்சமோ தூ நைவ தூ நைவ அஸ்தி நைவாஸ்தி என்று பிரித்தோம்னா தூ நைவ இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் வரவே இல்லை சிருஷ்டி ஆகவே இல்லை அப்பொழுது த்விதீயம் இருமையானது இருமையானது இருக்கிறது என்று சேர்த்துக்கணும் இருமையானது இருக்கிறது என்று சங்கியதே கதம் கதம்னா எப்படி சங்கியதை சந்தேகிக்க முடியும் என்ன முடியும் எப்படி பார்த்தாலும் சக்தியா பிரிச்சு பார்க்க முடியாது சக்தி வெளிப்படவே இல்லை வெளிப்படாம இருக்கிற பொழுது நீ வந்து அந்த பிரம்மன் இருமை என்று சொல்ல முடியாது சக்தி வேறு பிரம்மன் சொல்ல முடியாது புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னன்னா பிரம்மன் வந்து மாயை இருக்குன்னு பிரம்மனோட மாயைன்னு ஒரு தத்துவம் இருக்குது அது உண்மையாக இல்லை அந்த மாயைக்கு பல லட்சணம் சொன்னார் என்ன சொன்னார்ன்னு சொன்னால் சக்தியினுடைய சக்தியினுடைய பிரம்மத்தினுடைய சக்தி தான் மாயைன்னார் அந்த மாயை தனியாக அது இருக்காது பிரம்மனோட சார்ந்து தான் இருக்கும் அது எப்படி இருக்குன்னு தெரிய முடியும் அது வெளிப்பட்டாதான்னு தெரிய முடியும் வெளிப்படலைன்னா அந்த மாயை இருக்குன்னே தெரிஞ்சுக்க முடியாது இதெல்லாம் பார்த்தோம் பிறகு மாயை வந்து சத்தா இருக்கான்னா சத்தா இல்லை அதாவது உண்மையாக இருக்குதுன்னு சொல்லலாம்னா இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லைன்னு சொல்லலாம்னா இல்லைன்னு சொல்ல முடியாது பிற எப்படி இருக்குது எப்படி இருக்கோ அப்படி இருக்குன்னு சொன்னார் பிறகு இன்னொரு லட்சணம் சொன்னார் அது இருளாக இருக்கிறது தமசாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி முடித்தார் பிறகு அந்த சக்தி வேற மாயை வேறன்னு நீ ரெண்டா சொல்லலாம்னு ரெண்டையும் சொல்ல முடியாது இல்லை ரெண்டா சொல்லலாம் ஏன்னா வாழ்க்கையினுடைய முன்னேற்றம் தான் சக்திக்கு இருக்கு அதனால் சக்தி வேறுனா இது வேறும் சொல்ல இல்லை அந்த சக்தியினுடைய வாழ்க்கையின் முன்னேற்றம் சக்தியால் அல்ல சக்தியினுடைய வெளிப்பாடால் ஆகவே இருமையால் சொல்ல முடியாது நீ எப்படி பார்த்தாலும் சரி சக்தியை பிரித்து தனியாக சொல்லவே முடியாது அங்கு இருப்பது ஒன்று தான் என்ன சொன்னார் நாம் இப்போ விசாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது சிருஷ்டிக்கு முன்பு உள்ள சத்து காரியமே வெளிப்படலை பிறகு நீ இருமையை பற்றி பேசிக்கிட்டு இருக்க காரியமே வந்தாலும் இருமையை சொல்ல முடியாது அதையும் பார்த்தாச்சு காரியமே வெளிப்படாததற்கு முன்பு உள்ள சத்தை பற்றி பேசும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைனர் இப்போது ஐம்பத்தி இந்த பிரம்மன் எங்கே இருக்கிறது என்ற கருத்தை சொல்லுகின்றார் இப்படிப்பட்ட மாயை இப்படி பிரம்மன்ல இப்படிப்பட்ட மாயை இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியல எப்படி இருக்கோ அப்படி இருக்கு சரி இது எங்கதான் உட்கார்ந்து இருக்குப்பா அதுக்கு ஒரு இடம் வேணும்ல எங்கயாவது இருக்கிறக்கு ஒரு இடம் வேணும்ல அதுவா சொல்லுங்க அப்படின்னு சொன்னா ஐம்பத்தி நாலா சுலோகல இந்த மாயை எங்க இருக்குன்னு சொல்றாரு சுலோகத்தை படிக்கிறோம் ந கிருஷ்ண பிரம்மா விரத்திகேம் கடசக்ூம கிருஷ்ணவீம் சாசித் வேகத்தைச்ச ப கடசக்திரியாபூமவும் இந்த மாயை பிரம்மனுடைய சக்தியாக இருக்கக்கூடிய மாயை பிரம்மனிடம் எங்கே இருக்கிறது அப்படின்னு கேள்வி எங்க உட்கார்ந்துருக்கு பதில் என்ன சொல்றோம்னா பிரம்மன் முழுவதும் இல்லை ஏதோ பிரம்மனிடம் ஒரு பகுதியில் வியாபித்திருக்கிறது அதற்கு ஒரு உதாரணம் சொன்னார் களிமண் பானை வருவதற்கு களிமண் தான் காரணம் களிமண்ணில் பானை வந்தாலும் கூட களிமண்ணுக்குத்தான் பானையாக வரக்கூடிய சக்தி இருக்குது ஆனால் எல்லா களிமண்ணுக்கு இல்லை எங்கே நனைஞ்சிருக்கோ எங்கே ஈரமாக இருக்கோ அந்த களிமண்ணை தான் பானையாக வரும் அந்த நனைஞ்ச களிமண்ணுக்கு பானையாக வர சக்தி மாதிரி பிரம்மனிடம் ஒரு பகுதி இந்த மாயையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார் ஆனால் இந்த பதில் சரியான பதில் அல்ல அவரே சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனா புரியறதுக்காக இதை சொல்கிறேன் இந்த பதிலேயும் தோஷம் வரும் ஆரம்பத்தில் புரியுவதற்காக சொல்லப்படுது பிறகு இந்த பதிலே கேள்வியும் தப்பு கேள்வியே தப்பினா பிறகு என்ன த பதிலும் தப்பு தானே கடைசியில் என்ன சொல்வார் கேள்வியை புரிகிறதற்காக பதிலை சொல்கிறார் ஒரு பகுதியில் இருக்குதுன்னு சொல்லி ஏன்னா உபனிஷத் மந்திரங்களே சொல்லுது பிறகு என்ன சொல்வார் இந்த பதில் தப்புங்கிறதுக்கு முன்னாடி கேள்வியை தப்புன்னு நிறுவனம் பண்ணிடுவாங்க நீ கேட்டதே தப்புன்னு சொல்லி புரிஞ்ச உடனே அப்போ பதில் என்னாச்சு பதிலும் தப்பாக போயிடும் புரிவதற்காக ஆரம்பத்தில் உள்ள மனநிலையில் உள்ளவர்களுக்கு இது பிரம்மத்தின் ஒரு பகுதியில் இருக்குதுன்னு சொல்கிறது ஒரு பொருள் இருக்குன்னு சொன்னால் முதல்ல பதில் சொல்லி இந்த புத்தகம் இருக்குங்கிறேன் எங்கே இருக்குன்னு கேட்டால் என்ன சொல்லணும் இந்த டேபிள் மேலே இருக்குன்னு சொல்லணும் அப்புறம் டேபிள் எங்கே இருக்குன்னு கேட்டால் தரமே தரை எங்கே இருக்குன்னா பூமியில் இருக்குது ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் அது எங்கே இருக்குங்கிற கேள்வி கேள்வாக வந்துடும் சொல்லவே முடியாது அது மாதிரி மாய எங்கே இருக்குதுன்னு சொன்னால் என்ன சொல்லணும் ஏதோ ஒரு இடம் சொல்லணும் பிரம்மனிடம் இருக்குது சரி பிரம்மனிடம் எங்கே இருக்குது முழுசாக இருக்கா கொஞ்சத்தில் ஓரமாக இருக்கணா முழுசாக இருக்குன்னு சொன்னாலும் தப்பு ஒரு ஓரமா கொஞ்சம் கொஞ்சம் பகுதியில் இருக்காலும் தப்பு வந்துடும் ஆனா இங்க என்ன சொல்றாரு ஒரு பகுதியில மட்டும் இருக்கு பதில் சொல்றாரு பார்க்கலாம் எப்படின்னு சொல்லி அதாவது முழுவதும் பிரம்மன் மாயை இருக்குன்னு சொன்னா அதுல என்ன தோஷம் வரும்னு சொல்றாரு அதை பார்ப்போம் முதல்ல மாயை முழு பிரம்மன் முழுவதும் மாயை வியாபித்திருக்கிறது பிரம்மன் எங்க இருக்கோ அந்த இடம் பூரா பிரம்மன் முழுவதும் மாயை இருக்குன்னா மோட்சம்ங்கிறதை சம்பவிக்காது ஞானம் அடைஞ்சிரும் வச்சுக்கோங்க மாயினுடைய சுரூபம் என்ன சம்சாரம் துக்கம் பிறவி எல்லாம் இருக்குது நீங்கள் பிரம்மத்தை அடைவது தான் மோட்சம் நான் படிக்கிறோம் பிரம்மத்தை அடைஞ்சால் மாயை சேர்ந்து அடையணும் அப்புறம் மாயை சேர்த்து அடைச்சா எப்படி மோட்சம் கிடைக்கும் மோட்சமே இல்லைங்கிறது வந்துடும் பிறகு என்ன சொல்லியிருக்கோம் பிரம்மனுக்கு மாயை நீக்கிய சுத்த பிரம்மத்தை அடைகிறது நான் முயற்சியும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த மாயை சுத்த பிரம்மன் நிர்குண பிரம்மன் எதுவுமே இல்லாதது அப்படின்லாம் சொல்கிறோம் அப்புறம் அதெல்லாம் பொய்யாயிரும் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்குன்னு சொன்னால் சரி ஒரு படத்துல இருக்குன்னு சொல்லிடுவோம் வச்சு குருவமே ஒரு இடம் மாய இருக்குது இன்னொரு இடம் மாய இல்லை பிரிச்சரை இல்லை பிரம்மத்தை பிரம்மத்தை எப்படி என்ன சொல்லணும் பிளவுபடாத பிரம்மங்கிறோம் இரண்டாக ஆக்க முடியாத பிரம்மன்கிறோம்ய்கிறோம் இரண்டற்ற பிரம்மன் சொல்கிறோம் ஒன்றுன்னு மட்டும் சொல்கிறது இல்லை ஒண்ணா அரையா பிரிச்சிடலாம் ஒரு லட்சம் ஒருவரே பிரிச்சிடலாம் கால் கால பிரிக்கலாம் அரைக்கால பிரிக்கலாம் இரண்டற்ற பிரம்மன் ஒரு பகுதியில இருக்குன்னா அது ஒரு பகுதி இருக்கு இன்னொரு பகுதி இருக்கு ரெண்டு பகுதியும் சொல்லிடலாம் அப்ப ஒரு பகுதியில சொன்னாலும் தோஷம் இருக்கு முழுசுன்னு சொன்னாலும் தோஷம் இருக்குது பிறகு எப்படித்தான் சொல்கிறது இங்கே என்ன சொல்கிறாருன்னா ஒரு பகுதியிலும் சொல்லிவிட்டு அந்த விளக்கத்தை சொல்கிறார் ஏன்னா உபனிஷதங்கள்லையும் வேதங்களிலும் கீதையிலும் பிரம்மசூத்திரத்திலும் கூட இதை விளக்குவதற்காக மாயை பிரம்மனின் ஒரு பகுதியில் இருக்கிறது என்ற கருத்து சொல்லப்பட்டுள்ளது அதனால் சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாரு பிறகு அதுக்கு பரிகாரமாக சொல்லி அது சொன்னது தப்புன்னு சொல்கிறது மாதிரி சில பேர் என்ன செய்வாங்கன்னு இந்த எண் சாப்பிட்றவங்கெலாம் சில பேர் விரதம் இருப்பாங்க முட்டை மட்டும் சாப்பிட்டுக்கலாம் சாப்பிடுவாங்க திருப்பி பிறகு இன்னைக்கு சாப்பிட்டேன் என்ன பண்ணுறது ஒரு ஆயிரம் ரூபா காயத்திரியை சொல்லிடுறேன் பரிகாரம் தேடுறது அதுக்கு அது மாதிரி ஒரு தப்பான பதிலை சொல்லிட்டு பிறகன் அதை விலங்குன உடனே கேள்வியே தப்பு அப்படிங்கிறத சொல்கிறாரு அவர் இங்கே பார்க்கலாம் இங்கே இந்த பதில் மந்த புத்தி உள்ளவர்களுக்காகத்தான் சொல்லப்படுகிறது விஷயம் புரிந்தவுடன் அவன் இந்த கேள்வியை கேட்க மாட்டான் கேள்வி கேட்டதே தவறு என்று புரிந்து விடுவான் ஒரு அரண்மனையில் ராஜாவை பார்க்க ஒருத்தன் போகிறான் அவன் வந்து காட்டிலேருந்து வந்திருக்கான் வாயில் காப்போம் ஒரு கம் வேலை வச்சுக்கிட்டு நிற்கிறான் நீதே ராஜாவான்னு கேட்பான் முதல்ல என்ன கேட்பான் அவன்தான் கேட்பான் அப்புறம் உள்ளே போய் அப்புறம் மந்திரி எல்லாம் வரிச்சு அவன் நீ ராஜாவா நீ ராஜாவான்னு கேட்பான் அப்புறம் சிம்மாசனத்தில் உட்காந்துரு பார்த்தவுடன் அந்த கேள்வியே கேட்க மாட்டான் அவனுக்கே போயிடும் இந்த கேள்வி கேட்டதே தப்புன்னு திருவிளையாடல் படத்துல கூட வரும் நாகேஷ் வந்து அந்த நக்கீரன் பாட்டில போகும்போது ஒவ்வொரு ஆளா போய் வேந்தே வேந்தேன்னு போவான் ஏன்னா இவர்தே ராஜாவா இவர்தே ராஜாவான்னு கடைசி அவரை பார்த்த உடன்தான் இந்த கேள்வியே நின்று போயிடும் அப்ப அது வரைக்கும் தான் பிரம்மன் எங்கே இருக்கிறது அது ஓரத்துல இருக்கு இப்படி இருக்கு கால் பகுதி இருக்கு முக்கால் பகுதி இருக்குங்கிற பதிலெல்லாம் அதனுடைய பிரம்மன் பொய்யி அது மாயை பொய்யி பிரம்மன் சத்தியம் அது ஒரு தோற்றம் என்ற விஷயம் தெளிவாக ஆழமாக புரிந்துவிட்டால் இந்த கேள்வியே தப்புன்னு புரிஞ்சிடும் ராமகிருஷ்ணன் பரமேஸ்வரோடு உபதேச மஞ்சரில் வருதுன்னு நினைக்கிற ஒரு கதை ஒரு இடத்துல பெரிய வாதம் நடந்துச்சான் சிவன் பெரியவரா சக்தி பெரியவரா இவர் சிவன் பெறுகிறதும் நிறைய லட்சணம் சொல்கிறார் அவர் சக்தி பெறுகிறதும் பெரிய லட்சணம் சொல்லிக்கிட்டே இருக்கார் வாதம் முடியவே இல்லை ஒரு வந்தாராம் நீ சிவனை பார்த்துருக்கியான்னு கேட்டாராம் இல்லையார நீ விஷ்ணுவை பார்த்துட்டு இல்லையார பாருங்க அந்த கேள்வியை கேட்க மாட்டேங்கு இன்றைக்கு சமுதாயத்தில் இத்தனை விதமான மதங்கள் மத சண்டைகள் உருவாவதற்கு காரணம் என்னன்னா தெளிவாக புரியாததுதான் கடவுள் தத்துவத்தை சரியாக புரியாத காரண காரணத்தினால இவ்வளவு மதங்கள் அவர் ஆதார தத்துவம் அழியாத தத்துவம் எங்கும் நிறைந்த ஒரே தத்துவம் என்பது புரிந்துவிட்டால் இந்த மதச்சண்டையே கிடையாது புரியறது வரைக்கும் தான் இது எல்லாமே இருக்கும் புரிந்த பிறகு இந்த கேள்வியே வரவே வராது அப்படிங்கிறார் இந்த உலகம் இந்த சிருஷ்டி இது எல்லாம் உண்மைன்னு சொல்றது வரைக்கும் தான் பகவான் பிரம்மா படைக்கின்றார் விஷ்ணு காக்கின்றார் சிவன் அழிக்கின்றார் என்ற தத்துவமெல்லாம் இது எல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னா இந்த படைத்தல் காத்தல் அழித்தல்ங்கிறதே அந்த கொஸ்டினே இருக்காது படைக்கவும் இல்லை காக்கவும் இல்லை அழிக்கவும் இல்லை எல்லாம் ஒரு தோற்றமே அப்படிங்கிற என்ன வந்துடும் அதுக்கு பிறகு இந்த கேள்வியே வராதுங்கிறார் இங்கே என்னென்னா வேதத்தில் ரிக்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு இது பிரம்மனிடம் உள்ள கால் பகுதி இந்த மாயைன்னு சொல்லி கீதையிலையும் பகவான் சொல்கிறார் இப்படிலாம் உபனிஷதங்கள் சொல்ற அந்த பிரமாணத்தெல்லாம் அடுத்து சொல்ல போகிறாரு இங்கே உதாரணம் ஈர மண்ணிலிருந்து தான் பானை வரக்கூடிய சக்தி இருக்கு எல்லா மண்ணுக்கும் சக்தி இல்லை மணல்ல இருந்து பானை செய்ய முடியுமா இல்லை களிமண்ணுக்குத்தே இருக்கு சரி அந்த களிமண்ணிலையும் கூட ஈரக்களிமண்ணே வர முடியும் பிரம்மண் எல்லா இடங்களிலும் வியாபித்து இருந்தாலும் எப்படி மண் களி பிரம்மணும் களிமண்ணும் ஒரே உதாரணம் வச்சுக்கலாம் ஆனா ஈரக்களிமண்ணிலிருந்து தான் பானை வருவது போல் அதனுடைய ஒரு பகுதியிலிருந்து தான் இந்த மாயை என்ற தத்துவம் இருக்கிறதுன்னு சொல்லி விளக்கம் சொல்றாரு மண் முழுவதும் பிரம்மன் அதில் ஒரு பகுதியான ஈரக்களிமண்ணில் இருந்து தான் பானை வருகிறது அந்த பானை வரக்கூடிய சக்தி இருக்குங்கிறது மாதிரி மண்ணை பூரா பிரம்மன் வச்சுக்கிட்டா ஈரக்களிமண் அதனுடைய ஒரு பகுதி அது வ அதில் தான் மாயை இருக்குது அந்த சக்தி இருக்குதுன்னு சொல்லி உதாரணத்தை சொல்லி சொல்கிறாரு அப்புறம் அடுத்து அதற்கு நிவர்த்தியெல்லாம் சொல்ல போகிறார் இந்த உதாரணம் நான் சொல்லவில்லை பகவான் கீதையில் சொல்லி உண்டார் வேதத்தில் சொல்லியிருக்கு பிரம்மசூத்திரத்தில் சொல்லியிருக்குன்னு சொல்லி அடுத்த ஒரு ரெண்டு மூணு ஸ்லோகங்கள்ல இந்த கருத்துக்கு பிரமாணத்தை சொல்லி இந்த கருத்தை நிறைவு பண்ணுவார் அதுக்கு அடுத்தது ஆகாச தத்துவத்தை பெருஷாக விளக்க போகிறார் அடுத்து பார்க்கலாம் அது அடுத்த வகுப்பில் அறிவோம்